அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வெஹாமைங்கிற அதிகாரத்தை படிக்க போகிறோம் இதை பற்றி நேற்றைக்கு ஓரளவு சிந்திச்சிருக்கோம் பிறர் பொருளை விரும்பக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொருத்தர் பொருளை பார்த்து நாம் பொறாமப்படக்கூடாது பிறருடைய பொருள் வளர்ச்சியை பார்த்து பொருளாதாரத்தை பார்த்து நாம் பொறாமப்படக்கூடாது பொறாம என்ன பண்ணணும்னு கேட்டால் நாமக்கே அந்த பொருளை வரக்கூடாது அதை நாம் அடையிறதுக்கே முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற கள்ளத்தனமான எண்ணத்தை நமக்கு உருவாக்கும் அதனால் என்ன ஆகும்னா அதை எப்படியாவது கவரணும் அப்படிங்கிறதுக்காக மனசு தப்பான வழியில் தீய வழியிலெல்லாம் போகும் அதனால தான் திருவள்ளுவர் அழுக்காராமை அதிகாரத்துக்கு பின்னால் இந்த வெக்காமை என்கிற தலைப்பையுடைய இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மனசில் உண்டாகிற தோஷங்கள் குற்றங்கள் ஏற்கனவே சொன்னார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அதுக்கு முதல் குரல் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிறன் சொன்னார் இது அரண் வலியுறுத்தலை நாம் பார்த்த ரெண்டு குரட்பாக்கள் அதை மனசில் வைத்துக்கொண்டு இந்த அதிகாரத்தையும் நாம் பார்த்தோமான இந்த தலைப்பில் சொல்லப்படுகிற இந்த கருத்தை அதிகாரம்னா தலைப்புன்னு அர்த்தம் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் இந்த மனசில் இருக்கிற அழுக்குனால மன மாசுன்னு சொன்னார் இல்லையா அது அப்புறம் நம்ம பேசுறது இப்போ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இப்போ அழுக்காராமை அப்புறம் கோவப்படக்கூடாது இப்போ நம்ம காமம் குரோதம் லோபம்ங்கிறத படிச்சுட்டு இருக்கோம் அந்த ஆர்டரில் போகிறோம் ஆகையினால இப்போ இங்கே பொருட்பற்றுக்காக இந்த இதை எடுத்துட்டு இருக்கோம் இனி என்ன பண்ணுவார்னு கேட்டால் இன்னா சொல் இருக்கு இல்லையா கடுமையான சொற்களை சொல்றதுக்கு காரணம் மனசில் இருக்கிற அழுக்குதானே காரணம் அதை பற்றி அப்புறம் சொல்லுவார் அதை முறைப்படுத்தி நாம் பிறகு படிக்கலாம் அடுத்த அதிகாரம் சொல்கிறேன் இதனால அறத்தை பற்றி உபதேசம் பண்றதுக்கு வந்த திருவள்ளுவர் பெருமான் மனம் மொழி மெய்களாம் மூன்றன் வழியும் குற்றமின்றி வாழுதல் தான் அறம்னு வற்புறுத்த போகிறார் மனசில் தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது பேச்சில் தவறுகள் வரக்கூடாது உடம்பும் அந்த மெய்ப்பாடு அதாவது மனத்தூய்மை மொழி தூய்மையும் கொடுக்கும் மொழி தூய்மையும் மன தூய்மையும் சேர்ந்து உடம்பினுடைய ஒரு ஒளியை அந்த ஒரு தெளிவான ஒரு தன்மையை உடம்புலேயே வெளிப்படுத்தும் ஆகவே உடம்புனாலேயும் நாம் தவறுகள் செய்யாமல் அது பல கருத்துக்கள் இருக்குது குறிப்பாக பிரம்மச்சரியத்தை அதெல்லாம் பின்னால வரிசையாக நம்ம பார்க்கப் போகிறோம் உடம்பை வந்து நம்ம தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல போகிறார் இந்த மூணையும் சரிப்படுத்துறதுக்கு பேர் தான் அறம் அல்லது தர்மம்னு பேர் அவரை எவ்வளோ அழகாத நமக்கு வற்புறுத்தி அன்பாக உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நாம் குரலை படித்து அதுக்கு ஓரளவுக்கு அர்த்தத்தை பார்த்துருவோம் நடுவு இன்றி நண்பொருள் வெஹ்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் பரிமேலிழகருடைய உரை இவ்வாறு இருக்கிறது பிறர் குறியன கோடல் நமக்கு அறன் அன்று என்னும் நடுவு நிலைமை இன்றி அவர் நண்பொருளை ஒருவன் வெகுமாயின் அவ்வெகுதல் அவன் குடியை கெடை செய்து பல குற்றங்களையும் அப்பொழுதே அவனுக்கு கொடுக்கும் பொன்ற என்பது பொன்றி என்று திரிந்து நின்றது செய்து என்பது சொல் எச்சம் இதுதான் அவருடைய உரையின் தன்மை ஒரு உங்களுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக வேண்டி படித்தேன் இதோட அர்த்தத்தை நல்லா பார்ப்போம் ஏன்னா இந்த தமிழ் எல்லாருக்கும் புரியாது அதாவது எல்லா பொருளையும் சமமாக கருதக்கூடிய நடுவு நிலை இல்லாததுனால பிறர்க்குரிய நல்ல பொருளை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள விரும்பினால் அந்த விருப்பம் அவனுடைய நல்ல குடும்பத்தில் பிறந்த பிறப்பை அழிச்சு அப்போவே அவனுக்கு நிறைய இழிந்த தன்மையெல்லாம் கொடுத்து விடும் அப்படிங்கிறது அர்த்தம் நடுவு இன்றி நண்பருள் வெஷின் நடுவு நிலைமைனா என்னன்னா என்னோடதும் சரி மற்றவங்களோடதும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒன்றா சமமாக பாவிக்கணும் ஒருத்தங்கிட்ட நிறைய இருக்கலாம் எங்கிட்ட குறையாக இருக்கலாம் அவன் அவன் உழைப்பால் வந்த பொருள் அவனுக்கு அருமையானது நான் என்னுடைய உழைப்பால் சம்பாதிச்சது எனக்கு அருமையானது ஆக அவரவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் அவரவர்களுக்கு அருமையானது அருமைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அது ரேர்னஸ்னு அர்த்தம் ரேர் அப்படின்னு அர்த்தம் அது உண்மையாக நினைக்கணும் அவன் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செல்வத்தை சேர்த்துருக்கான் பொருளாதாரத்தை சேர்த்துருக்கான் நான் என்னோட அளவுக்கு எனக்கு இருக்கிற சக்திக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் அதனால் அவனுக்கும் அது ரொம்ப கடினமாக உழைச்சி சம்பாதிச்சது நானும் கடினமாக உழைச்சி சம்பாதிச்சதுன்னு தெரியணும் அப்படி நினைக்காம அதெல்லாம் இல்லை அதையும் எனக்கு வேணாம் எடுத்துக்கணும் இப்படி தானே குடும்பங்களில் பார்க்குறோம் இந்த சொத்து சண்டை இப்படித்தானே வருகிறது அவனுடைய செயலை தெரிந்தவர்கள் அப்படி நினைக்காம மாறுதலாக நினைக்கிறது அதெல்லாம் கிடையாது எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நினச்சா பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அவனை பழிப்பான் இப்படியா நடந்துப்பா இப்படின்னு சொல்லி அதனால இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த கல்வி அமைப்பில் இந்த காலத்து கல்வி அமைப்பில் இப்படி சிந்திக்க முடியுமான்னு தெரியல எனக்கு ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த தேசம் முழுவதும் இந்த கல்வி தான் இருந்தது இந்த அறக்கல்விதான் முதல்ல அடிப்படை அதுக்கப்புறம்தான் மற்ற பொருளியல் கல்வியெல்லாம் இன்றைக்கு வெறும் பொருளியல் கல்வி தான் எல்லாராலேயும் கற்கப்படுகிறது இந்த அறையியல் இந்த கருத்துக்கள் எல்லாம் படிக்கிறதே கிடையாது சொல்லித்தரத்துக்கும் ஆசிரியர்கள் கிடையாது இதை சொன்னால் மதம் என்று கருதிக்கொள்ளுகிறார்கள் மதசார்பற்ற நாட்டில் இந்த அறம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணம் தோன்றி அது இந்த எல்லோருடைய தீவினை பயன்தான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய தீவினை பயன்தான் இப்படி ஆகிறது என்று நான் நினைக்கிறேன் நல்வினையாக இருந்தால் இப்படி இந்த மாதிரி கல்வி கிடைக்காமல் போகுமா வருங்கால தலைமுறைக்கு ஆகவே எல்லாரும் பழிப்பார்கள் அப்படி இன்னொருத்தர் பொருளை கவரணம் நினைக்கிறவனே பெரியவர்கள் பழிப்பார்கள் அவனுடைய குடும்ப பேரும் கெட்டு போயிடும் அவனுக்கு பாவம் சேர்ந்து தொடர்ந்து கருத்துக்களை நாளை சிந்திப்போம் நடுவு இன்றி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்